எபிசோட் ஏழு பிரியா மிகவும் அமைதியான பெண்ணாக இருப்பினும் பிரபுவை பார்த்தவுடன் அவளுடைய கோபம் உச்சத்தை தொட்டது அனுமதி இல்லாமல் ரூமிற்குள் நுழைந்ததற்காக பிரபுவை கோபத்தில் திட்டினாள் பின் தன்னிலை அறிந்து பிரியா நிதானத்திற்கு வந்தாள் பிரியாவை வணிகத்திற்கு அறிமுகப்படுத்தியது பிரபு என்பதால் பிரியா சற்று அடக்கமாகவே பேசினாள் பிரியாவின் கேள்வியை எதிர்கொள்ள முடியாமல் பிரபுவும் விக்னேஷும் முழித்தனர் சிறிது நேரம் அந்த அறை மென்மையான அமைதியுடன் காணப்பட்டது சூழ்நிலை தனக்கு எதிராக இருப்பதை புரிந்து கொண்ட விக்னேஷ் சட்டன பேச்சை மாற்ற விரும்பினான் மேடம் லன்ச் டைம் ஆயிடுச்சு நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பிரச்சனையை பற்றி பேசலாமா என்று கூறினான் விக்னேஷின் இந்த வார்த்தைகளை ஹரீஷ் கவனித்தான் அதெல்லாம் இருக்கட்டும் விக்னேஷ் சார் நம்ம கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட்ல பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டதும் விக்னேஷ் சற்று பதட்டமடைந்தான் இருப்பினும் அமைதியாக இருப்பது போல் நடித்து பின் ஹரீஷின் மீதான கோபத்தினால் நீ ஒரு சாதாரண எம்ப்ளாயி என்ன கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது மிஸ்டர் ஹரீஷ் என்று கூறினான் இதை கேட்டதும் பிரியா கோபத்தில் விக்னேஷை முறைத்தாள் பின் ஹரீஷ் பேச்சை தொடர்ந்தான் விக்னேஷ் சார் நான் இப்போ இந்த கம்பெனியோட வைஸ் பிரசிடெண்ட் நான் இந்த கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணதுனால பிரியா மேடம் எனக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க என்று கூறினான் இதை கேட்ட விக்னேஷும் பிரியாவும் அதிர்ச்சி அடைந்தனர் ஏன் ஹரீஷ் போய் சொல்லணும் அவரும் இந்த கம்பெனியில் பார்ட்னர்னு சொல்லிருக்கலாமே ஒருவேளை அதை அவர் மறைக்க பார்க்குறாரு போல என்று மனதுக்குள் நினைத்தாள் பின் பிரியா விக்னேஷை பார்த்து ஆமா விக்னேஷ் ஹரீஷ் தான் இனி நம்ம கம்பெனியோட வைஸ் பிரசிடெண்ட் அவர் உண்மைதான் சொல்கிறாரு அது இருக்கட்டும் கம்பெனியில் பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள் விக்னேஷால் ஹரீஷ் கம்பெனியின் வைஸ் பிரசிடெண்ட் என்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை பிரியாவின் கேள்விக்கு சட்டனை யோசித்து பதிலை கூறினார் அது வந்து இப்ப நான் வரும்போது எதர்ச்சியா நீங்க பேசிட்டு இருந்ததை கேட்ட மேடம் பின் ஹரீஷும் பிரியாவும் எதுவும் கேட்கவில்லை விக்னேஷ் எதுவும் பேசாமல் அமைதியானார் ஏதாவது பேசினால் உளறி மாட்டிக்கொள்வார் என நினைத்தார் அப்பொழுது பிரபு எல்லோரும் அமைதியாக இருப்பதைக் கண்டு பேச்சை மாற்றினார் பிரியா எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பிடலாமா என்று பிரபு கேட்க பிரியா அதை ஏற்றுக்கொண்டாள் விக்னேஷிற்கு ஹரிஷின் மீது மிகுந்த வெறுப்பு உண்டாயிற்று ஹரீஷ் நீங்க வைஸ் பிரசிடன்ட் ஆனதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் விக்னேஷ் கூறினார் ஹரிஷிற்கு விக்னேஷ் காசு இருக்காது கூட்டிட்டு போய் என்ன அவமானப்படுத்த நினைக்கிற என்று ஹரீஷ் மனதில் நினைத்தான் ஹரீஷின் பக்கத்தில் ஒரு குரல் ஒலித்தது இன்னைக்கு லஞ்ச நான் உங்களுக்கு தரேன் என்று பிரபு கூறினார் பிரபு முகத்தில் பணக்கார திமிர் தெரிந்தது அவர் யாருக்கும் பேச வாய்ப்பளிக்கவில்லை ஹரீஷ் பிரியாவின் முகத்தை பார்க்க அவள் தலையாட்டினாள் பிறகு பிரியாவின் வற்புறுத்தலினால் வேறு வழியில்லாமல் சென்றான் சென்னையிலேயே விலையுயர்ந்த ஆடம்பர ஹோட்டலான பல்லவா ஹோட்டலில் மதிய உணவு அமைக்கப்பட்டது இங்கு உறுப்பினராக ஒரு லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் இங்கு உறுப்பினர் அல்லாதவர்களுக்கு அழைப்பு இல்லை பிரபு இங்கு உறுப்பினராதலால் நால்வரும் உபசரிக்கப்பட்டு தனி அறையில் அமர வைக்கப்பட்டனர் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க பணத்தை பற்றி கவலைப்படாதீங்க இந்த சின்ன அமௌண்ட்லாம் ஜஸ்ட் என் டிரைவருக்கு டிப்ஸு கொடுக்குற மாதிரி என்று பிரபு கூறினார் விக்னேஷ் அவர் பேசி முடிக்கும் முன் இடை மறித்து பிரபு சார் இன்னைக்கு ஹரீஷ் வைஸ் பிரசிடென்ட்டாக ப்ரமோட் ஆயிருக்காரு அவரே எல்லாருக்கும் ஃபுட் ஆர்டர் செய்யட்டுமே அவர் இந்த மாதிரி ஹோட்டலுக்குலாம் ஃபுட் டெலிவரிக்கு கூட வந்திருக்க மாட்டார் அதனால அவரே ஆர்டர் பண்ணட்டும் சார் என்று கூறினார் விக்னேஷ் கூற வருவதை பிரபு புரிந்து ஆமாமா ஹரீஷ் நீங்களே எல்லாருக்கும் ஃபுட் ஆர்டர் பண்ணிடுங்க ஹரிஷின் பக்கத்தில் பனிப்பெண் கையில் ஐபேடுடன் ஆர்டருக்காக காத்திருந்தாள் பிரபுவும் விக்னேஷும் ஹரிஷை முட்டாளாக்க காத்திருந்தனர் இங்கே காகித மெனு கிடையாது ஆதலால் ஹரிஷ் எப்படி ஆர்டர் செய்வான் என பார்க்க ஆவலோடு காத்திருந்தனர் வீட்டில் சாப்பிட்ற எக் ஃப்ரைட் சொல்லி அவமானப்பட போறான் என நினைத்தனர் இந்த நேரத்தில் ஹரிஷிற்கு அருகில் இருந்த பிரியா பேசினாள் எனக்கு பிடிச்ச சில ஃபுட்ஸ் எல்லாம் இங்க இருக்கு அதனால நானே ஆர்டர் பண்றேன் என்று ஹரீஷிடம் கூறினாள் ஹரீஷிற்கு யாருக்கும் தெரியாமல் உதவ பிரியா விரும்பினாள் ஹரிஷிற்கு அது புரியவில்லை பிரியா நானே ஆர்டர் பண்றேன் நான் ஆர்டர் பண்றது கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் என கூறினாள் பிரியா உதவ வருவதை ஹரீஷ் புரிந்து என நினைத்து விக்னேஷிற்கு சிரிப்பு வந்தது பிரபுவின் முகமும் ஏளனத்தில் இருந்தது ஹரீஷ் முட்டாளாவதை பார்க்க இருவரும் காத்திருந்தனர் ஹரிஷ் பனிப்பெண்ணை எதிர்கொண்டார் ஹ வி நீட் சூப் ஸ்டீக் தாழ் புக்காரா பன்னீர் குர்ச்சா தந்தூரி பாம்ரேட் அசால்ட்டட் பிளாட்டர் ஃபுல் சிக்கன் ரான் தந்தூரி லாப்ஸ்டர் ஃபிஷ் டிக்கா பிரபு மற்றும் விக்னேஷின் முகத்தில் முதலில் புன்னகம் இருந்தது ஆனால் ஹரிஷ் ஆர்டர் செய்ததை கேட்க கேட்க இருவரின் முகமும் உறைந்து போனது ஹரிஷ் ஆர்டர் செய்த ஒவ்வொரு உணவும் குறைந்தது ஐயாயிரம் ரூபாய் இருக்கும் அவன் எட்டு உணவுகளை ஆர்டர் செய்தான் மொத்தம் நாற்பதிலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரை இருக்கும் ஹரிஷ் தொடர்ந்து உணவுகளை ஆர்டர் செய்தான் ஹரிஷ் அதிக உணவுகளை ஆர்டர் செய்ய விரும்பினான் பிரபு அதிர்ச்சிக்குள்ளானார் பண்ணவே தெரியாதுன்னு நினைச்சா இத்தனை ஆர்டர் பண்றான் அதுவும் இல்லாம காஸ்ட்லி ஆர்டர் பண்றானே டே விக்னேஷ் எல்லாம் உன்னாலதான்டா முட்டாள் இன்னைக்கே என் சொத்து மொத்தத்தின் திண்டே தீத்துருவான் போல இருக்க என பிரபு மனதிற்குள் நினைத்தார் விக்னேஷும் ஹரிஷை கண்டு ஆச்சரியத்தில் இருந்தான் ஹரீஷ் நீங்க என்றான் விக்னேஷ் சார் இப்பதான இந்த காசெல்லாம் எனக்கு டிரைவருக்கு அவரே எதுவும் சொல்லாம இருக்காரு உங்களுக்கு என்ன என்று ஹரீஷ் பதிலளித்தான் டேய் டிரைவர் வச்சா அவனுக்கு காசு கொடுக்கணும்னு செல்ஃப் டிரைவ் பண்ணி அந்த காசை மிச்சம் பண்றவன்டா நானு பேசாம நானே ஆர்டர் பண்றேன்னு சொல்லிருக்கலாம் போல ஐயோ பிரியா வேற இருக்காளே அவன் முன்னாடி அசிங்கமா போயிருமே என்று பிரபுவின் ஹரீஷ் மேலும் நான்கு உணவுகளை ஆர்டர் செய்தான் அதற்கான இருபதாயிரத்தையும் பிரபு கொடுத்தார் இதுவரை மொத்தம் சுமார் எழுபதாயிரம் அளவுக்கு உணவு ஆர்டர் செய்யப்பட்டது ஆனால் இன்னும் மது வகைகளில் எதுவும் ஆர்டர் செய்யவில்லை இப்போது பிரபு சோகமான மனநிலையில் இருந்தார் பிரியா முன்னாடி பத்தாயிரம் செலவு பண்ணி நம்ம பணக்காரன்னு காமிச்சலாம் நினைச்சா இந்த விக்னேஷ் பேச்சு கேட்டு இப்ப எனக்கு எழுபதாயிரம் செலவாயிருச்சே நான் ஒரு மாசம் மொத்தம் சாப்பிட்டாலும் இவ்வளவு ஆகாதே கடவுளே நீதான் என் பணத்தை எல்லாம் காப்பாத்தணும் என்று மனதிற்குள் தன் கஷ்டத்தை நினைத்து கொண்டிருந்தார் ஒரு முட்டாள் என பிரபு நினைத்தார் ஆனால் கடைசியில் பிரபுதான் முட்டாளாக்கப்பட்டார் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கும் விக்னேஷின் முகத்தை பார்த்தார் அவருக்கு இன்னும் கோபம் அதிகமானது விக்னேஷ் நீங்க யாரையோ லவ் பண்றீங்கன்னு கேள்விப்பட்ட சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா என்றார் அதற்கு ஹரிஷ் விக்னேஷை பார்த்து ஆமாமா பிரபு சார் இன்னைக்கு எனக்கு நல்ல நாள்னு வாழ்த்து சொல்லி சாப்பிட கூப்பிட்டாரு ஆனா உண்மையிலேயே சொல்லணும்னா விக்னேஷ் சாருக்கு தான் இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் வாழ்த்துக்கள் சார் என்று கூற இதை கேட்ட விக்னேஷ் திகைத்து போனார் சிறிது நேரத்திற்கு பிறகு விக்னேஷிடம் உணவு பில்லை பிரபு கொடுத்தார் விக்னேஷ் அதை வாங்கிக் கொண்டார் ஏனென்றால் பிரபு அவருக்கு ஐந்து லட்சம் தருவதாக உறுதி அளித்திருக்கிறார் அதனால் மனதில் கோபம் இருந்தாலும் அதை சிரித்துக் கொண்டே வாங்கிக் கொண்டார் உணவு வழங்கப்பட்ட பிறகு விக்னேஷ் ஹரிஷை அதிருப்தியுடன் பார்த்தார் ஹரிஷுக்கு இவ்வளவு ஆர்டர் பண்ண எப்படி தெரியும் அவன் இந்த மாதிரி ஹோட்டல் பக்கம் வந்திருக்க வாய்ப்பே இல்லையே ஐயோ பிரபு சார் வேற அடிக்கடி என் பக்கம் பாக்கிறாரு என்ன செய்ய காத்திருக்கிறாரோ தெரியலையே அத நினைக்க நினைக்க பயமா இருக்கு விக்னேஷ் தன் மனதிற்கு நினைத்து வேதனைப்பட்டான் ஹரீஷ் நீங்க உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சாப்பாட்ட சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க கூச்ச நல்லா சாப்பிடுங்க ஏன்னா இனிமே இப்படி ஓசியில யாராச்சும் சாப்பிட கூட்டிட்டு வருவாங்களான்னு தெரியாது பாருங்க அதுக்காக சொல்றேன் என்று கூறி தனக்குள் இருக்கும் தீர்க்க முயற்சி செய்தார் ஆனால் ஹரீஷ் இவர் பேசுவதை கண்டுகொள்ளாமல் சாப்பாட்டிலேயே குறியாக சாப்பிட்டு கொண்டிருந்தான் நீ கவலைப்படாத உன்னை பில் பே பண்ண விட்டுற மாட்டோம் எல்லாரும் உன்ன மாதிரியே காசுக்கு கஷ்டப்படுறவங்க இல்லப்பா எனக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு அவ்வளோ இஷ்டம் நேற்று கூட தெரு நாயங்க பசியில் கத்திட்டு இருக்கிறத பார்த்தேன் அதுக்கும் சாப்பாடு போட்டேன் நீயும் அந்த மாதிரி ஹரிஷ் அதனால் எதுவும் நினைக்காம நல்லா சாப்பிடு என்று விக்னேஷ் எல்லை மீறி பேசிக் கொண்டிருந்தார் பிரியா பேச்சை மாற்ற முயன்றாள் பிரபு இந்த அவர்களை பேசுவதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் தன் போனில் மொத்த கவனத்தையும் வைத்து நோண்டிக்கொண்டிருந்தான் ஹரீஷ் அண்டர்கவுண்ட் வர்த்தக சந்தையை கையாண்டு வந்தான் அண்டர்க்ரவு ட்ரேடிங் சந்தையில் சட்டவிரோத பரிவர்த்தனைகள் இருந்தது அதில் நிதி ஹேக்கர்கள் உட்பட பல தொழில்கள் இருந்தது அதை இயக்கிக்கொண்டும் அவனிடமிருந்த பணத்தில் சில கோடிகளை அதில் முதலீடு செய்தும் பணத்தை பண்படங்காக ஆக்கி கொண்டிருந்தான் சிறிது உணவை சாப்பிட்ட பிறகு ஹரிஷ் போனில் மட்டும் கவனம் செலுத்தினான் சாப்பிடவில்லை அதை பார்த்த பிரபு அப்பா அடா கொஞ்ச நேரம் சாப்பிடாம இருக்கான் இவன் சாப்பிட்டு முடிச்சுட்டா மறுபடியும் சாப்பாடு ஆட்ரு பண்ணுவான் அதனால அவன் போன் ஓடிட்டு இருக்கிறதான் நல்லது நல்ல வேலை பில்ல விக்னேஷ் தலையில் கட்டியாச்சு இனி அவன் கஷ்டம் என மனதிற்குள் சந்தோஷப்பட்டார் சிறிது நேரம் அமைதிக்கு பிறகு மீண்டும் விக்னேஷ் ஆரம்பித்தார் ஹரீஷ் அடுத்தவங்க காசனு கூட பார்க்காம கூச்சப்படாமல் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறீங்க பாருங்க அந்த ஸ்போட்டி தாங்க உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போது ஹரீஷ் போனை நோண்டி முடித்த பிறகு பிரபுவை பார்த்து பிரபு சார் ஏன் என்னை பத்தியும் சாப்பாடை பத்தியும் விக்னேஷ் சார் பேசிக்கிட்டே இருக்காரு நான் உங்களை பில் பே பண்ண சொன்னா இந்த சின்ன பில் அமௌண்ட்டுக்காக அவரும் இவ்வளவு பேசுறாரு நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க நீங்க பணத்தை பத்தி கவலையில இருப்பீங்க போல இருக்கேன் என்னடிக்கொண்டே ஹரீஷ் பிரபு கோபத்தில் விக்னேஷின் கையில் இருந்த பில்லை வாங்கி ஹரீஷ் இதெல்லாம் எனக்கு சின்ன விஷயம் என்று கூறி பனிப்பெண்ணை அழைத்தார் இப்போது பில் அமௌண்ட்டை பிரபுவே செட்டில் செய்யும் சூழ்நிலை ஏற்பட்டது இப்போதுதான் விக்னேஷிற்கு நிம்மதியாக இருந்தது பிறகு பிரியா மேடம் எனக்கு வாக்கு இருக்கு நான் கிளம்புறேன் நீங்க பொறுமையா சாப்பிட்டு வாங்க பை சார் என்று பிரபுவிடம் விடை ஹரிஷ் கிளம்பினான் பிரியாவும் பிரபுவிடம் ஓகே சார் எனக்கும் வாக்கு இருக்கு தேங்க்ஸ் சார் ஃபார்ச் என்று கூறி அவளும் ஹரிஷின் பின்னாலேயே கிளம்பினான் இப்போது விக்னேஷ் தனியாக மாட்டிக்கொண்டான் இப்போது பிரபு கோபத்தில் விக்னேஷை அடிக்க தொடங்கினார் பிரபு சார் அடிக்காதீங்க நான் அவளை தான் பில் பே பண்ண வைக்கலான் இருந்தேன் நீங்களா வந்து மாட்டிக்கிட்டீங்க என்ன மன்னிச்சிருங்க விடுங்க பிரபு சார் ஆ என அடிவாங்கி கத்திக்கொண்டே இருந்தான் லஞ்சிற்கு பிறகு பிரியாவின் நிறுவனத்தில் நிர்வாக கூட்டம் நடந்தது அதில் பிரியா ஹரீஷ் விக்னேஷ் மற்றும் சிலர் இருந்தனர் விக்னேஷின் தலையில் கட்டுகள் போட்டு வலது கண் மூடப்பட்டு இருந்தது இடது கண் வீக்கமாக இருந்தது அப்பொழுது பிரியா ஹரீஷ் இந்த கம்பெனியோட வைஸ் பிரசிடென்டா இன்னிலிருந்து ப்ரமோட் ஆகிறாரு என்று அறிவித்தாள் பிரியா அறிவிப்புக்கு பிறகு ஹரிஷின் புகழ்பெற்ற வைஸ் பிரசிடென்ட் பதவிக்கு அனைவரும் கைத்தட்டினர் விக்னேஷிற்கு ஹரிஷின் மீது மிகுந்த வெறுப்பா இருந்தது ஹரிஷினால் தான் பிரபு இவனை அடித்தார் என்ற கோபம் இருந்தது அவனுக்கு சில வழக்கமான விஷயங்களுக்கு பிறகு பிரியா கூட்டத்தை கலைக்க தயாரானாள் இந்த சமயத்தில் விக்னேஷ் எழுந்து நின்று குறுக்கிட்டான் பிரியா மேடம் எனக்கு என் சம்பளத்துல ஹைக்கு கூறினான் அதன் பிறகு தனது கடந்த காலங்களில் தான் இந்த நிறுவனத்திற்காக செய்த அனைத்து விஷயங்களையும் சொல்லி காட்டினான் இறுதியில் சம்பள உயர்வு அளிக்காவிட்டால் ராஜினாமா செய்யவும் தயங்க மாட்டேன் எனவும் கூறினான் பிரியாவுக்கு இது பயத்தை உண்டு பண்ணியது நீண்ட நேர யோசனைக்கு பிறகு இல்லாமல் இதற்கு ஒப்புக்கொண்டாள் ஆனால் இன்னும் விக்னேஷ் திருப்தி அடையவில்லை மேடம் எனக்கு இது மட்டும் போதாது பிரமோஷனும் வேணும் என்று கேட்டார் பிரியாவிற்கு கோபம் வந்தது எல்லோரிடமும் இதை பற்றி ஆலோசனை கேட்டாள் ஆனால் அனைவரும் தங்களுக்கும் சம்பள உயர்வு வேண்டும் என பிரியாவிடம் முறையிட்டனர் இவர்கள் பேசுவது பிரியாவிற்கு மேலும் கோபத்தை உண்டாக்கியது அங்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை உருவானது ஹரீஷிற்கு வைஸ் பிரசிடன்ட் பதவியை தந்ததற்காக விக்னேஷ் அனைவரிடமும் நாம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இந்த கம்பெனிக்காக வேலை செஞ்சோம் ஆனால் சாதாரண வேலையில் இருக்கிற ஹரிஷிற்கு எப்படி இவ்வளோ பெரிய பதவியை கொடுக்க முடியும் என்று சக ஊழியர்களிடம் கூறி ஹரீஷின் மீதான வெறுப்பை காட்டினார் அனைவரும் அதை ஒப்புக்கொண்டார்கள் விக்னேஷின் பக்கம் நின்றார்கள் ஊழியர்கள் அனைவரும் கூட்டத்தில் சத்தம் போட ஆரம்பித்தார்கள் ஹரிஷுக்கு மட்டும் எப்படி பதவி உயர்வு சாத்தியம் எங்களுக்கும் பதவி உயர்வு வேணும் சம்பள உயர்வும் வேணும் என கத்திக்கொண்டிருந்தார்கள் நிர்வாக கூட்டம் புகார் கூட்டமாக மாறியது பிரியாவால் இத்தனை பேர் ஒரே நேரத்தில் கத்துவதை சமாளிக்க முடியவில்லை அவள் ஹரிஷை பார்த்தாள் ஹரீஷ் எதையும் பற்றி யோசிக்காமல் சகஜமாக இருந்தான் பிரியாவிற்கு ஒரே குழப்பமாக இருந்தது ஹரீஷோட ப்ரமோஷனை ரிஜெக்ட் பண்ண போறீங்களா இல்ல எங்க எல்லாரோட ப்ரமோஷனும் கொடுக்க போறீங்களா என கூட்டோட கூட்டமாக விக்னேஷ் கத்தினான் இங்கே அனைவரும் கத்திக் கொண்டிருக்க நிதானமாக கணினியை நோக்கி நடந்தான் சிறிது நேரம் கணினியை பயன்படுத்தி பின் ஏதேதோ ஆவணங்களை மெயிலில் அனுப்பி கொண்டிருந்தான் இப்போது தவிர அங்கிருக்கும் அனைவரின் போனிலும் நோட்டிபிகேஷன் வந்தது எல்லோரும் அவசரமாக மெயிலை ஓபன் செய்ய விக்னேஷிற்கு மட்டும் மெயில் வராததால் அவனுக்கு சற்று ஆச்சரியமாக இருந்தது ஹரிஷ் எல்லோருக்கும் என்ன ஆவணங்களை அனுப்பியிருக்கிறான் என விக்னேஷிற்கு புரியவில்லை பிரியாவும் அந்த ஆவணத்தை பார்த்துக் கொண்டிருந்தாள் இவ்வளவு நேரம் கூட்டத்தில் கத்திக் கொண்டிருந்தார்கள் விக்னேஷிற்கு ஒரே வியப்பாக இருந்தது கத்தினார் பிறகு பக்கத்தில் இருக்கும் ஒருவரின் போனை வாங்கி அந்த ஆவணத்தை படித்தார் விக்னேஷ் அந்த ஆவணத்தை படித்ததும் அவர் உடல் நடுங்க தொடங்கியது அவர் கைகள் படபடத்து போய் மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளானார்